ஆயிரத்தி எட்நூத்தி பத்து அப்துல்லாஹிபின் தோன்றுவான் நாற்பது காலம் தங்கியிருப்பான் அது நாற்பது நாளா அல்லது நாற்பது மாதமா அல்லது நாற்பது வருடமா என்பதை அறிய மாட்டேன் அப்போது அல்லாஹ் நபி ஈசா இப்ப அவர்களை அனுப்புவான் ஈசா நபி அவர்கள் அவனை தேடி அழிப்பார்கள் பின்பு மக்களிடம் ஏழு வருடங்கள் நிம்மதியாக வாழ்வார்கள் இரண்டு பேர்களுக்கு இடையே பகைமை என்பதே ஏற்படாது பின்பு அல்லாஹ் குளிர்ந்த காற்றை அனுப்புவான் அணு அளவோ நர்ச்செயலோ அல்லது இறை விசுவாசமோ என தன் உள்ளத்தில் வைத்துள்ள பூமியில் உள்ள எவரையும் அந்த காற்று கைப்பற்றாமல் இருக்காது உங்களில் ஒருவர் மலை பொந்துகளினுள் போய் நுழைந்து கொண்டாலும் அவரின் உயிரை கைப்பற்ற அந்த காற்று அங்கும் நுழையும் மக்களில் கெட்டவர்கள் மட்டுமே இருப்பார்கள் பறவைகள் பறந்து திரிவது மிருகங்களின் செயல்கள் போலவும் அவர்களின் செயல்கள் இருக்கும் நல்லதை அவர்கள் அறிய கெட்டதை விளக்கவும் மாட்டார்கள் அப்போது அவர்களிடம் சைதான் தோன்றி நான் கூறுவதை நீங்கள் ஏற்பீர்களா என்று கேட்பான் நீ எங்களுக்கு ஏவுவது என்ன என்று கேட்பார்கள் உடனே அவர்களுக்கு சிலைகளை வணங்கும்படி கட்டளையிடுவான் அந்த நேரத்தில் அவர்களுக்கு அவர்களின் உணவு பெருகும் அவர்களின் வாழ்க்கை வளமாக இருக்கும் பின்பு முதல் சூர் ஊதப்படும் தன் தலையை ஒரு சாய்த்து பின்பு உயர்த்தி கேட்பார்கள் அவர்களில் இதனை கேட்கும் குடிநீர் தொட்டியை அவர் மக்களும் இறப்பார்கள் பின்பு அல்லாஹ் சிறு தூரலை மழையாக செய்வான் உடனே அதன் மூலம் மக்கள் உடல்கள் உயிர் பெறும் பின்பு மற்றொரு இரண்டாவது சூர் ஊதப்படும் அப்போது அவர்கள் எழுந்து நின்று பார்ப்பார்கள் மனிதர்களே உங்கள் இறைவனிடம் வாருங்கள் என்று கூறப்படும் கேள்விகள் கேட்கப்படுபவர்களாக அவர்கள் நிற்பார்கள் பின்பு நரகத்திற்கு செல்ல உள்ள சிலரை வெளியேற்றுங்கள் என்று கூறப்படும் எவ்வளவு பேர் வரை என்று கேட்கப்படும் ஆயிரத்தி பேர் வரை என்று கூறப்படும் அந்நாளில் சிறுவர்களும் நரைத்தவர்களாக இருப்பார்கள் அந்நாளில் கெண்டை கால்களும் திறக்கப்பட்டிருக்கும் என்று நபிசல்லம் அலி வல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம்